ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே கற்பவை கற்போம் என்கிற தலைப்பிலே கடவுளுடைய இலக்கணங்களை பற்றியும் கடவுளை வழிபடுகின்ற முறையை பற்றியும் அதனால் கிடைக்கின்ற பயனை பற்றியும் ஓரளவு சிந்தித்து கொண்டிருக்கிறோம் உலகத்தை படைத்து காத்து அழித்து அருள் புரிந்து கொண்டிருப்பவன் இறைவன் என்றும் அதாவது ஜகத்காரணன் என்றும் அவன் சர்வஜன் எல்லாம் அறிந்தவன் என்றும் அனைத்து உயிர்களிலேயே அவன் விளங்கி கொண்டிருக்கிறான் என்றும் பார்த்தோம் அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் என்று தெரிந்து கொண்டோம் அடுத்தபடியாக இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பது மற்றொரு இலக்கணம் ஆகவே அவரை இறைவன் என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் இருள் ஷேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன் என்றால் இடத்தால் எங்கும் நிறைந்திருப்பவன் தேசவியாபி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமல்லாமல் பிரபஞ்சமனைத்திலும் வியாபித்திருப்பவன் ஆகாயத்தையே வியாபித்திருப்பவன் இறைவனிடமிருந்து ஆகாயம் தோன்றியது என்று வேதம் சொல்லுகிறது ஆத்மன ஆகாச சம்பூதா த ஸ்பேஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறார்களே இந்த ஆகாச தத்துவம் அதாவது அனைத்து பொருள்களுக்கும் இடம் தருவது எதுவோ அது ஆகாஷம் அவகாச பிரதாத்வாத் ஆகாஷ ஆகாசத்திற்கும் ஆதாரமானவன் என்று சொன்னால் அவனுடைய வியாபகத்தை நிறைந்திருக்கும் தன்மையை நம்மால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் எனவே அவன் சர்வதேச வியாபி தேசவியாபி என்று புரிந்து கொள்ள வேண்டும் இறைந்திருப்பவன் இறைவன் இடத்தால் இறைந்திருப்பவன் இறைவன் அத்தகைய இறைவனை நாம் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதும் இந்த திருக்குறளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவரை வாயார புகழ்ந்து பாட வேண்டும் பொரு சேர்ந்த புகழ் மொழிகளால் இறைவனை போற்றி பரவ வேண்டும் நம்முடைய தேவாரம் திருவாச்சகம் திவ்ய போன்ற எண்ணற்ற பக்தி இலக்கியங்களெல்லாம் இறைவனுடைய அருமை பெருமைகளையெல்லாம் வாயார பாடியிருக்கின்றன வாயார பாடி மனமார சிந்தித்து என்று ஆண்டாள் பாடியிருக்கிறார் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்ற பாடலை நினைவு கூறலாம் இவ்வாறு இறைவனுடைய அருமை பெருமைகளை புகழ்ந்து பாட பாட நம்முடைய உள்ளத்திலே தூய்மை அதிகமாகும் தீய எண்ணங்களெல்லாம் நீங்கும் நம்முடைய பாபங்களெல்லாம் நீங்கும் புண்ணியங்கள் அதிகரிக்கும் மனத்தில் மாசுகளெல்லாம் நீங்கிவிடும் இகழ்சி புகழ்ச்சி இவைகள் நம்மை தாக்காது நம்மை எவரேனும் இகழ்ந்தாலும் எவரேனும் புகழ்ந்தாலும் அந்த இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டும் நம்முடைய உள்ளத்தை ஆழ்ந்து தாக்க முடியாது எனவே இறைவனை பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் போற்றுவது வழிபாடு இறைவன் நம்மை வாயை கொடுத்திருப்பதே அவனை வாழ்த்துவதற்குத்தான் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் திருநாவுக்கரசர் போற்றி பாடியிருக்கிறார் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் என்றார் வள்ளற் பெருமான் ஆகவே நாம் வாயார மனம் உருகி வாழ்த்த வேண்டும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும் அவ்வாறு செய்தால் நம்முடைய பாபங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருகி மனம் தூய்மை பெற்று வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற தாங்குகின்ற வலிமை நமக்கு வந்துவிடும் உற்சாகமும் செயல்பாடும் ஓங்கும் தான் இந்த திருக்குறள் குறிப்பிட்டிருக்கிறது இருள் சேர் இருவினையும் சேரா என்றால் அறியாமையின் விளைவாகிய புண்ணிய பாபங்கள் அதனுடைய விளைவாகிய இன்பத் துன்பங்கள் குறிப்பாக இகழ்ச்சி புகழ்ச்சிகள் நம்மை தாக்காது என்பது இந்த திருக்குறளின் உள்ளார்ந்த பொருள் இறைவனுடைய இலக்கணமாகிய எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற தன்மையை உணர்ந்து பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் போற்றிப் பரவி வாழ்க்கையின் இருமைகளை பொருட்படுத்தாமல் உற்சாகத்தோடு செயல்படுகின்ற தன்மையை நாம் பெறுவோமாக இறைவன் அருள்துணையோடு நாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோமாக அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரிவோம்